அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் செல்வம் பெருந்தகையான் கண்படின் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் அப்படின்னு படிக்கணு மாத்தி அதாவது ஒப்புரவு செய்யக்கூடிய பெரிய தகைமை பெரிய பண்பை உடையவன்கிட்ட செல்வம் சேருமானால் அது வந்து உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளிலையும் நோய்க்கு மருந்தாகி தப்பாத மரத்துக்கு சமமாகும் தப்பாத அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கிறது பயன்படுதலில் தவறாத அப்படின்னு ஒரு அர்த்தம் தப்புதல்னால் என்ன அதுக்கு வடிவேல் செட்டியாருங்கிற பெரியவர் ரொம்ப அழகாக ஒரு உரை சொல்கிறார் நாலு விதமான அர்த்தம் எடுத்துக்கலாங்கிறார் ஒருவன் சென்று கொள்ளுவதற்கு அருமையான செங்குத்தான மலை முதலிய இடத்தில் இருத்தல் ரொம்ப கஷ்டமான இடத்துல இருக்குது இந்த மலை அந்த மருந்து மரம் அப்படி இருக்கிறது தப்பாத அது அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தப்பில் அங்கே போய் எடுத்துக்கலாம் நாம் சில என்னாகும்னா நம்ம போய் எடுத்துக்கலான்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் ஆனால் நமக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப பக்கத்தில் நம்ம வீட்டிலேயே பின்னால் இருக்கோம் ஆனாலும் வேறு ஏதாவது பொருள் அதை மறைச்சிருக்கோம் அப்படி ஒரு மரம் உள்ளுக்குள்ளே செடி இருக்குன்னே தெரியாமல் மறைஞ்சிருக்கும் அதையும் தப்பாத அதாவது தப்புதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது தப்பாதங்கிறது எதிர் சொல் தப்புதல்ங்கிறது தப்பாதன்னா ரொம்ப பக்கத்தில் பயன் விடுறதா இருக்கிறதுன்னு அர்த்தம் தப்பாதனா மலை மேலே இல்லை தப்புதல்னா என்ன அங்கே மலை மேலே இருந்தால் போய் யாருப்பா எடுக்க முடியும் அப்படி நம்ம பக்கத்துலேயே இருக்குது ஆனால் அது இருக்கிறது தெரியாமல் போச்சு ஆனால் அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததப்பா இந்த காலத்தில் இல்லை இது மூணாவது அர்த்தம் அது மாத்திரம் இல்லை மருந்தாகி தப்பாத அப்படின்னா யாதொரு மாற்றவில்லை அன்னைக்கும் இன்றைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது தன்னோட கிளை அதனுடைய கொழுந்து அதை முறித்து பறித்து செதுக்கி நம்ம பயன்படுத்தினாலும் அதை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நமக்கு துக்கத்தை கொடுக்காமல் சுகத்தை கொடுக்கக்கூடியது பிறர் செய்யக்கூடிய குறையெல்லாம் யோசிக்காமல் தன்னுடைய உறுப்புகளை கொடுக்கக்கூடிய மரம் தன்னுடைய பகுதியெல்லாம் கொடுத்து நோயை நீக்கக்கூடியது எல்லாருடைய நோயையும் நீக்கக்கூடிய சக்தி பிடித்ததாக அது இருக்கிறது அது மாதிரி பெருந்தகையாளனுடைய செல்வம் எந்த மாறுபாடும் இல்லாமல் ஒரே மாதிரி அன்னையிலருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த செல்வத்தை கொடுக்கறதுனால அந்த செல்வமானது குறையிறது கூட தெரியாமல் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் குறையிறதை கூட யோசிக்காமல் மற்றவங்களுடைய துக்கம் போக்குறது முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த பொருளானது பயன்படுகிறது அந்த செல்வமானது பயன்படுகிறது தன்னை உடையவன் பிறருக்கு கொடுத்தலினால் குறையும் தன்னுடைய குறைவை நோக்காது எல்லாருடைய வருத்தத்தையும் தப்பாமல் ஒழிக்கக்கூடிய செல்வமாக அது ஆகும் என்பது கருத்து இதை மேலும் நாம் தெளிவாக நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இந்த குரட்பா மிக முக்கியமானது நாளை தொடர்ந்து சிந்திப்போம் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின்